ாகவோ தீமையை விரும்பக்கூடியவர்களாகவோ இருந்ததில்லை மேலும் அவர்கள் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அழகிய நற்புணங்கள் உள்ளவரே என்று கூறுவார்கள் மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது முஸ்லிம் இரண்டு